வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே ஏசுக்கு சிவன் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தேவ வசனத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் என்னாகும் தேவடைய வசனத்தை வசனத்தையே கேட்டுக்கொண்டே இருந்தால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக நம்மை வழிநடத்துவார் அந்த வேத வசனமே நமக்குள்ளே ஜீவனும் வல்லமையாக இருக்கும் அந்த வேத வசனமே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடும் வேதவசனங்களையே அதிகமாக எடுத்து காண்பித்து சொல்லுகிற இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் செய்திக்கு போகலாங்களா நம்பி செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூனுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சோழமன் ஐயாவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த வான்வழி வேத வகுப்புக்கு உங்களை அன்போடு அழைக்கிற இன்றைக்கு நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே பலவிதமான யோசனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் பதில் இல்லாதவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் ஒரு கால் நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் யார் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம மனிதர்கள் மூலமாக பிறந்ததினாலே நம் மனுஷர்களாக இருக்கிறோம் ஆகவே மனித பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆதாமை தேவன் படைத்த போது ஏவாளை தேவன் படைத்த போது அவர்கள் இருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி படைக்கப்பட்டார்கள் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்டார்கள் தேவனுடைய ஆவினாலே அவருடைய ஆத்மா ஜீவன் உள்ளதாக இருந்தது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அவர்கள் பாவத்தினாலே அது இழந்தார்கள் கீழ்ப்படியாமையினாலே சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனால அதை எழுந்து விட்டார்கள் ஒரு கால் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுனால அவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை தாழ்த்துகிறதுனால எழுந்துவிட்ட அந்த ஆதாமை போல நாம் இல்லாமல் மீண்டும் இழந்ததை மீண்டும் பெறுகிறவர்களாக நாம் இருக்க முடியும் யோகான் எழுதிய சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உங்களுடைய பைபிளில் தமிழ் வேதாத்தில் நூற்றி இருபத்தி நான்காவது பக்கம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த வசனத்தில் கிறிஸ்து அதிகாரமுடையவர் அதிகாரமுடைய அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் அதிகாரத்தை உடையவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் அதிகாரம் இல்லாதவர்கள் அதிகாரத்தை பெறுகிறார்கள் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார் அதை அவர்கள் இழந்தார்கள் மீண்டும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அவர்கள் அதை பெற இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஏனால் கிறிஸ்தவத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல வியாக்கியானங்களை செய்கிறாங்க இந்த இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசம் எப்பொழுதுமே கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று போதிக்கப்பட்டிருக்கு ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது லூகா பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒரு தகப்பனுடைய இரண்டாவது மகன் அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து ஆஸ்திகளை கேட்டு பங்கிட்டு கொண்டு தூர தேசத்துக்கு போய் அவமானப்படத்தக்கதான அசுத்த வாழ்க்கை செய்து எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக நிற்கிறான் அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது அந்த பஞ்ச காலத்தில் அவனை சேர்த்துக்கொள்ள யாருமே இல்லை அந்த நிலையில் பன்றி மெய்க்கும்படியான ஒரு சிறுவேலை அவனுக்கு கிடைக்கிறது பன்றிகள் உண்ணூடிய தவிட்டை உருட்டி போடுகிற வேலை அந்த தவிட்டையாவது சாப்பிடலாம் என்று அவன் நினைக்கும்போது அது சாப்பிட முடியாத அளவுக்கு பக்கத்தில் அவனுடைய எஜமானன் பார்த்து கொண்டே இருந்தான் அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறான் அதை லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கடைசி வரை நானோ பசினால் சாகிறேன் எனக்கு மரணம் வருகிறது என்று சொல்கிறான் அந்த இளைய நான் பசினால் சாகிறேன் என்று சொன்னான் ஒரு கால் அவன் யோசித்திருப்பான் இந்த நிலைக்கு தான் தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம் தகப்பனை விட்டு பிரிந்தான் தகப்பனுடைய ஆஸ்தியை அளித்தான் ஒரு கால் உடல் முழுதும் வியாதிகளை அவன் வாங்கி கொண்டிருக்கலாம் அவனுடைய அழகான உடைகள் தேய்ந்து கிழிந்து கந்தை உடையை உடுத்துகிற ஒருவனாகும் தலையின் மேலே வெயிலோடு வாழக்கூடிய ஒருவனாகவும் வீடற்றவனாகவும் நாதி அற்றவனாகவும் நண்பர்கள் அற்றவனாகவும் அவன் விடப்பட்ட போது நான் பசியினால் சாகிறேன் என்று அவன் நினைத்தான் இந்த நிலைக்கு வந்தபோது அவன் யோசித்து பார்க்கினான் இதுக்கு என்ன காரணம் ஒரு காலம் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட வாழ்க்கையினுடைய ஓரத்துக்கே நாம் சென்று அல்லது வீட்டில் தூக்கு மாட்டி விழுந்து சாகலாமா வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்ற எண்ணத்துக்குள் நாம் வரும்போது இந்த எண்ணம் எல்லாருக்குமே வருது ஏதோ ஒரு காலகட்டத்தில் காரணம் என்ன என்று அந்த கசப்பான நேரத்தில் நம்ம யோசிக்கும்போது அவள் அவன் அல்லது இவன் இவள் என்று சில காரணங்களை நம்ம காட்டலாம் ஆனால் உண்மையிலேயே காரணம் யார் காட்டினோன்னா நாம் பாவம் செய்தோம் என்பது தான் அதற்கு காரணம் இந்த இளையகுமாரனுடைய இந்த கீழ்த்திற நிலைக்கும் கொடுமையான இந்த சூழலுக்கும் மரண அவதிக்கும் ஒரே காரணம் பாவம் இந்த பாவம்தான் அவனுக்கு காரணம் என்பதை யார் அவனுக்கு சொல்லலை ஏசு கிறிஸ்து இந்த ஊமையில் சொல்கிறாரு பதினெட்டாம் வசனம் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பறத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் கவனிங்கள் பாவம் செய்தேன் அப்போது இந்த பிராணிகள் சன் டிஸ்கவடிஸின் அந்த இளையகுமாரன் தன்னுடைய வீழ்ச்சிக்கும் மரண சூழலுக்கும் பாவம் காரணம் என்று காண்கிறான் அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமியில் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமுடையவராக இருக்கிறார் ஆக அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்று சொல்கிறார் சரி பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தானா உட்கார்ந்த இடத்துலையே இல்லாமல் தான் எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்துக்கு அவன் திரும்புகிறான் நம்ம கையில் கட்டியிருக்கிற கடிகாரங்களில் ஒரு வசதி இருக்குது ரொம்ப லேட்டாக போனால் முள் திருப்பி வைத்துக்கொள்ளலாம் ரொம்ப வேகமாக போனால் முல்லை ரிவர்ஸில் பின்னால் திருப்பி வைத்துக்கொள்ளலாம் அதனால தான் ஆங்கிலத்தில் ஆன்டி கிளாக்வைஸ் என்று நாம் சொல்கிறோம் ஒரு ஒரு கடிகாரத்தினுடைய முல்லை எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம் அதே மாதிரி நம்முடைய மனதும் கூட முன்னும் பின்னும் மனம் திரும்பக்கூடியதாக இருக்கிறது திருப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மனந்திரும்புதல் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களில் ஒன்று ரோமர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வருஷத்துல வாசிக்கிறோம் தேவ தயவு என்று மன திரும்புதலை குறித்து பேசியிருக்கிறது குட்னஸ் ஆஃப் காட் ஆக மனந்திரும்புதல் என்பது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பரிசாக இருக்கிறது ஆக இந்த இளைய குமாரன் திரும்புகிறான் தான் பாவ் என்பதை உணர்கிறான் இப்பொழுது அவன் எழுந்து தகப்பனுடைய வீட்டை நோக்கி ஓடுகிறான் அப்படி அவன் ஓடும்போது என்ன நடந்தது என்பதை இருபதாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான் இந்த பேரபிலாகிய இந்த ஓவியை நாம் படிக்கும்போது ஏதோ ரெண்டு நாளைக்கு முன்னால் போன மாதத்தில் ஓடி போன மாதிரியும் இன்றைக்கி அவன் திரும்பி வந்த மாதிரியும் கணக்கு வச்சுக்கூடாது காரணம் இந்த வாலிபன் போய் திரும்பி வருவதற்கான ஒரு காலகட்டம் ஒரு கால் பத்தாண்டுகளாக இருக்கலாம் அல்லது இருபது ஆண்டுகளாக இருக்கலாம் ஆக மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மகன் திரும்பி வரான் இருபது வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு திரும்பி வர ஆளுக்கு கண்ணு தெரிஞ்சாலும் ஆள் தெரியாது தெரு தெரிஞ்சாலும் வீடு தெரியாது காரணம் அவ்வளோ மாற்றங்களை இந்த உலகம் பெறுகிறது இப்போது ஒரு மாறி போய் வருகிற அந்த மகனை தகப்பனார் பார்த்து தூரத்திலே வரும்போதே ஒரு காலம் அவன் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருகிறான் என்று வைத்துக்கொள்வோம் தகப்பனார் அரை கிலோமீட்டர் அவனுக்கு முன்னால் ஓடுறார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் அவன் வருகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இரநூத்தம்பது மீட்டர் அவனுக்கு முன்னால் இவர் ஓடுறார் தகப்பனார் ஓடுறார் பாவத்தை உணர்ந்த அந்த வாலிபன் வரும்போது அவன் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பாக அவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு முன்பாக அறிக்கிடுவதற்கு முன்பாக தகப்பனுடைய அன்பு பாருங்கள் அவனை கண்டு ஓடி மனதுருகி ஓடி என்று பார்க்குறோம் இ ஹேட் ஏ கம்பேஷன் தன் மகன் மேலாக அவ்வளோ சொல்லாத அன்பு அவருக்கு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஒரு ஒரு கழுத்தை கட்டி கொண்டு அழுவதும் மகிழ்வதும் குழந்தைகளை கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிடுவதும் சராசரியாக மனிதருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் இந்த தகப்பனார் அந்த இளைய குமாரனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தமிட்டான் என்று படிக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த முத்தமிடுதல் என்பது ஒரு அன்பையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் காண்பிக்கிறது முத்தம் வந்து ஒரு அற்புதமான உறவை நமக்கு ஏற்படுத்துகிறது அதனால தான் குழந்தைகளை முத்தமிடுகிறோம் நம்முடைய மனைவி கணவர்கள் மத்தியில் முத்தமிடுகிறார்கள் சகோதரர்கள் மத்தியில் முத்தமிடுகிறார்கள் அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக அந்த அன்பின் வெளிப்பாடாக சமாதானத்தின் ஊற்றாக முத்தம் இருக்கிறது பிரியமான இந்த வாலிபன் தன்னுடைய பாவ அறிக்கையை துவங்குவதற்கு முன்பாகவே அவனை ஏற்றுக்கொள்ளும்படியான தகப்பனை ஒருவரை நாம் பார்க்கிறோம் அதுபோல தான் பரலோகத்திற்கிற தேவனும் கூட நாம் கத்திடத்தில் மனம் திரும்ப விரும்புகிறோம் என்ற எண்ணத்தோடு புறப்படும் நாம் நம்முடைய பாவங்களை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கும் நமக்கு அருகில் கடவுள் வருகிறார் அவருடைய வார்த்தை வருகிறது அவருடைய ஆவி நம்மிடத்துல வருந்து சேர்கிறது நாம் அவரிடத்துல மனந்திருந்து பேசும்படி அவரிடத்துல சேர வேண்டும் அவரிடத்துல முத்தமிடத்தக்கதாக அவருடைய முத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அவரிடத்துல வர வேண்டும் வேத்தில் வாசிக்கிறோம் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காக பாவத்தை சிலுவையின் மீது சந்திக்கிற இயேசு கிறிஸ்து பாவத்தை முத்தமிட்டதை போல் இருக்கிறது எப்ரேயர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் என்று படிக்கிறோம் ஆனால் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனத்தில் பாவம் மன்னிப்பை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை கெச்சமென்னை தோட்டத்தில் அவருடைய அப்போசில் ஒருவனாகி யூதாஸ்காரை சந்தித்து ரபி வாழ்க என்று சொல்லி அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தான் அந்த முத்தம் அவரை காட்டி கொடுக்குற முத்தமாக அமைந்தது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற அவர் மீது ஆக்கினை வந்தது சமாதானத்தை நமக்கு வழங்கும்படியாக வந்த உதட்டுக்கு சமாதானத்துக்கு எதிரடியான காட்டி கொடுக்கும் முத்தம் கொடுக்கப்பட்டது நாம் இன்றைக்கு இயேசு கிருஷ்ணனுடைய அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிருஷ்ணனுடைய சமாதான முத்தம் நம்முடைய நெஞ்சுக்கு வந்து சேரும் நண்பர்களே இரண்டாவதாக அந்த தகப்பனார் அவனை பார்க்கிறார் அவனை பார்க்கும்போது அவனுடைய நிலைமை மிக நாற்றமாகவும் கொடிதாகவும் ஏழ்மையுமாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது தகப்பன் தன் ஊழிக் நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உயர்ந்த வஸ்திரம் என்று ஒன்று வார்த்தை பாருங்கள் வஸ்திரம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கிளாத் இங்கே பெஸ்ட் கிளாத் என்று சொல்கிறார் சில சமயங்களில் வீட்டை விட்டு ஓடி போனவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு ரெண்டாவது பட்ச ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும் அதாவது பழைய துணி பழைய சாப்பாடு மோசமான படுக்கை ஏன்னா நீ ஓடி போய் வந்த ஆள் தானே என்ன அவ்வளோ முக்கியம் கிடையாது உனக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தகப்பனார் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தாரான் அதாவது ஒரு புதிதான வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தாரான் நண்பர்களே ஏசு கிறிஸ்து தேவண்டி பிள்ளைகளாக இருக்கும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டுமானால் அவர் போட்டிருந்த உயர்ந்த வஸ்திரத்தை அவர் காட்டிட்டார் அது உங்களுக்கு தெரியுமா லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் ஏசு சிலுவில் அறையப்படும் போது அவருடைய வஸ்திரத்தையெல்லாம் கட்டிட்டாங்க அவர் ஒரு நிர்வாணத்து நிர்வாணமாக தொங்குகிறார் அந்த வஸ்திரத்தை திரும்பவும் அவருக்கு போடக்கூடாது என்பதற்காக அவரை சிலுவில் அரைந்த அந்த சேவர்கள் அந்த வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் இனிமேல் அவருக்கு அந்த வஸ்திரம் கிடைக்கக்கூடாது அது விலைக்கு இன்னொருவனுக்கு விற்கப்பட்டு விட்டது என்பதை போல நமக்கு வஸ்திரத்தை உடுத்துகிறவர் வஸ்திரத்தை எழுந்தவராக இருக்கிறார் இளையகுமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரம் தரிக்கப்பட்டது மூன்றாவதாக அவனுடைய கைக்கு ஒரு மோந்திரம் போடப்பட்டதாக நம்ம படிக்கிறோம் இதை பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இதுவும் கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பொதுவாக இயேசு கிருஷ்ணனுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களில் மோந்திரம் அணிகிறவர்கள் பாதரட்சை அணிகிறவர்கள் ஒரு வகையான உயர்ந்த மக்களாகவும் மோந்திரம் இல்லாமலும் பாதரட்சை இல்லாதவர்களும் அடிமைகளாகவும் கருதப்பட்டாங்க அதாவது இந்த ஃபஸ்ட் செஞ்சுரி அந்த ரிங்கு போட்டிருந்தா அவன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அர்த்தம் பிரியமான இன்றைக்கு கூட மனிதர்கள் மோந்திரம் போடுறாங்க அது ஒரு அழகுக்காகவோ அல்லது திருமணத்தின் அடையாளமாகவும் இருக்கலாம் ஆனால் ஏசு கிருஷ்ணனுடைய காலத்தில் மோந்திரம் என்பது குடும்பத்தின் அதிகாரத்தை காண்பிக்கிறது ஃபேமிலி அத்தாரிட்டி அதை காண்பிக்கிறது அவனுக்கு ஒரு மோந்திரத்தை அவனுக்கு போட்டாரான் அதனுடைய அர்த்தம் என்னென்னா இது முதற் கொண்டு என்னுடைய மகன் அதிகாரத்தை எழுந்தவனாக இருந்தான் இதுக்கு முன்னால் இது முதற் கொண்டு அதிகாரம் உடையவனாக இனி இந்த வீட்டில் இருக்கிறவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்களும் அவனை நீங்கள் அற்பமாக எண்ண முடியாது அவனுக்கு என் அதிகாரத்தை நான் கொடுத்தேன் என்னுடைய அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை காண்பிக்கிறது போல இருக்கிறது அதனால்தான் இயேசு கிறிஸ்தனுடைய கைகள் மோந்திரமற்ற கைகளாக சிலுவையில் ஆணிகள் அறையப்பட்டது என்று யோகா நிறுதி சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் காரணம் என்னென்னா ஏசு சிலுவில் அறையப்படும் போது சிலுவில் அறையப்படுகிற எந்த ஒரு நபருக்கும் ஒரு மோந்திர கையில் இருக்காது அவர் வெறுங்கை உள்ளவராக ஆணிகளால் அறியப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம் இன்னொரு முக்கியமான செய்தி அதே பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அந்த தகப்பனார் அவனுக்கு ஒரு பாதரட்சை சாண்டில் கொடுத்தாராம் இந்த பாதரட்சை என்பது அடிமைக்கும் சுவாதீனனுக்குள்ள வேறுபாடு சொந்த மகனுக்கும் வேலைக்காரனுக்குள்ள ஒரு வேறுபாடு இந்த பையன் போகும்போது பாதரட்சையோடு தான் போனான் ஆனால் எல்லாவற்றையும் அவன் இழந்துட்டான் ஆகவே வெறுங்கால இருக்கிறவனுக்கு ஒரு பாதிரட்சி கொடுக்கப்பட்டதான் பிரியமானோ இல்லை லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாசிக்கிறோம் அவருடைய கைகளிலும் கால்களிலும் சிலுவையில் அவருக்கு ஆணிகளை அரைந்தார்கள் எங்கேயாவது இயேசுநாதருடைய படம் சிலுவையில் தொங்குற மாதிரி இருக்க அவர் காலில் செருப்பு போட்ட மாதிரி எங்கன்னா படம் இருக்கா பாருங்கள் இல்லை காரணம் சிலுவை அவர் தூக்குவதற்கு முன்பாகவே அவருடைய காலில் இருந்த பாதிரட்சை கழட்டப்பட்டு விட்டது ஆக அவருடைய பாதரட்சி அவர் கழற்றி நம்முடைய ரட்சிப்பின் பாதிரட்சியாக அதை நமக்கு மாற்றி தருகிறார் கடைசியாக அந்த மகனுக்கு அவர் ஒரு உணவை கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம் இது பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் படிக்கிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஏழை அல்லது கெட்டுப்போன வீட்டுக்கு வரும்போது பழைய உணவை தருவோம் அல்லது இருக்கிற உணவை நம்ம தருவோம் ஆனால் வேத வசனத்தில் பார்க்குறோம் கொழுத்த கன்றை அடுப்பியுங்கள் கொழுத்த கன்றுக்கும் மெலிந்த கன்றுக்கும் வேறுபாடு இருக்குது ஏன்னா கன்று வெட்டப்படும் போது ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று அது அடிமாடாக இருந்தால் அது உண்பதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் கொழுத்த மாட்டை யாரும் வெட்ட மாட்டாங்க ஏன்னா அது பால் கறக்கும் கன்றுகளை ஈனமும் அதை எப்பவுமே வச்சுக்குவாங்க ஆனால் தகப்பு நான் சொல்கிறாரு அந்த பையனுக்கு கொழுத்த கன்றை அடியுங்கள் என்னுடைய மகனுக்கு விசேஷமான நல்ல உணவை தாருங்கள் பிரிமான்ல இயேசு கிறிஸ்து செருவில் மறிக்கும் போது அவருக்கு காடியை கொடுத்தார்கள் என்று லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி ஆறில் படிக்கிறோம் கசப்பான காடு அநேக நேரத்தில் இந்த காடு என்பது ஒரு புளிப்பு சுவை உள்ள பொருள் என்று நாம் நினைக்கிறோம் காடு என்பதை நம்ம ஊரில் வினிகர் அதாவது குழம்பு கறி போன்ற பதார்த்தங்களை ஊற்றுகிற ஒரு பொருள் ஆனால் அந்த காடு இல்லை நீங்கள் எருசலமுக்கு போய் அங்கே இருக்கிற வரலாற்றை படிக்கும்போது இப்படி சிலுவில் அறையப்படுகிற மனிதனுக்கு அந்த பெரும் வெட்டு காயங்கள் அந்த ஆணி காயங்கள் அந்த வலி தாங்காமல் அவர்கள் அலறுவார்கள் அந்த வலியை மறந்து அந்த வலி தெரியாமல் இருப்பதற்காக ஒரு கசப்பான மருந்தை போன்ற ஒன்றை கொடுப்பார்கள் அதுதான் அந்த கசப்பான காடி அப்படி இயேசு கிறிஸ்துக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தால் அதை அவர் குடித்திருந்தால் அவருடைய வலி தெரியாமல் அவர் சிலுவிலே தொங்கியிருப்பார் ஆனால் ஏசு கிறிஸ்துவோ அந்த வலியை கூடியவராக, அந்த காடி மறுத்துவிட்டார் காரணம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் இயேசு சுமக்க வேண்டியதாக இருந்ததினால அந்த பாவத்தினுடைய வலி ஒவ்வொருவருக்காகவும் இயேசு உணர வேண்டியதாக இருந்தது ஆகவே அந்த காடியை அவர் மறுத்துவிட்டு நம்முடைய வலியை அவர் சுமந்தார் நம்முடைய காயங்களை அவர் சுமந்தார் நம்முடைய பாவத்தினுடைய வீழ்ச்சியை அவர் சுமந்தார் எல்லா மனிதர்களுடைய பாவமும் அவர் மீது விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம் புரியுமா ஒரு வாலிபன் பாவியாகி அந்த மனிதன் திரும்பி வந்தபோது அவனுக்கு ஒரு முத்தம் சமாதானத்தை கொடுத்தது புதிய உடைகள் அவனுக்கு புதிய ஐக்கியத்தை அல்லது நீதியை கொடுத்தது புதிய மோதிரம் புதிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது புதிய பாதரட்சிகள் அவனுக்கு புதிய அமைதியை கொடுத்தது வாழ்க்கையை கொடுத்தது நல்ல உணவு அவனுக்கு குடும்பத்தில் மீண்டும் ஒரு ஐக்கியத்தை கொடுத்தது இந்த நிலைமையை பாவியாகிய ஒரு மனுஷன் கிறிஸ்தனுடைய அதிகாரத்தின் கீழே தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது பாகாலுக்கு ஓயாமல் முத்த செய்து கொண்டிருந்த இஸ்ரோவேலர்கள் மத்தியில் ஏழாயிரம் பேர் முத்த இருந்தார்கள் என்பதைப் போல நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாக தேவனுடைய வாத்தின்படி நடக்கிறவர்களாக மாறிவிடுவோம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பாகாலுக்கு முத்தமிடாத ஏழாயிரம் பேரை போல நாம் இருப்போம் எஸ்தர் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்டபோது ராஜாவனுடைய வஸ்திரம் அவன் மீது போர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது அவதமாக இயேசு கிறிஸ்தனுடைய உடையாகிய அந்த நீதி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகிய உங்கள் மீது என் மீதும் போர்த்தப்படுகிறது எங்கிருந்தோ வந்த ஒரு அடிமை பையன் அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் தேவன் அவனை உயர்த்திய போது யோசேப்புக்கு பார்வன் தன்னுடைய கையில் இருந்த அதிகார மோதிரத்தை கழற்றி கொடுத்தானான் அவன் அதை வாங்கி கொண்ட போது ஆதியா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் படிக்கிறான் பார்வன் சொல்கிறார் யோசிப்புக்கிட்ட பார் உன்னை நான் எனக்கு சமமாக மாற்றினேன் என்னுடைய கிரீடம் தவிர மற்றெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ எனக்கு தகப்பனாக இருக்கிறாய் இந்த தேசத்துக்கு நீ கர்த்தனாக இருக்கிறாய் என்னுடைய குடும்பத்துக்கு நீ ஆண்டவனாக இருக்கிறாய் இந்த தேசத்துக்கு நீ கர்த்தனாக இருக்கிறாய் என்று சொன்னானான் அந்த மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது பார்வன் சொல்கிறாரு இந்த தேசத்தில் சகலமும் உனக்கு முன்பாக கீழ்பட்டு இருக்கும் எல்லா எகிப்தியர்களும் உன்னுடைய முழங்காலை தொட்டு வணங்குவார்கள் ஒருவனுடைய கையும் காலம் கூட உனக்கு முன்னால் அசைக்கப்பட முடியாது மீண்டும் சொல்கிறேன் அதாவது பார்வன் சொல்கிறார் யோசிப்புக்கிட்ட இந்த தேசத்தில் அத்தனை மக்களும் உன்னுடைய கால்களுக்கு முன்பாக வணங்குவாங்க அவங்க தங்களுடைய கைகளை காலை கூட உனக்கு முன்னால் அசைக்க முடியாது காலை கையை கூட ஆட்டக்கூடாது உனக்கு முன்னால் அவ்வளோ பெரிய அதிகாரம் அந்த அதிகாரம் எப்போ அவனுக்கு கிடச்சிதுன்னா பார்வனுடைய மோதிரம் எங்கிருந்தோ வந்த அந்த ஏழை வாலிபனுக்கு அளிக்கப்பட்ட போது அதுபோல் இன்றைக்கு நாமும் கூட எங்கிருந்தோ வந்த பாவம் உலகிலிருந்து வந்த மக்கள் நாம் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நாம் தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லை அவனுக்கு ஒரு பாதரட்சை கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் சுவிசேஷம் என்னும் ஆயத்தமாகிய பாதரட்சை ஒவ்வொரு தேவண்டி பிள்ளைக்கும் சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லும்படியான ஆயத்தமாகிய ஒரு பாதரட்சை வழங்கப்படுகிறது அந்த வாலிபனுக்கு விலையுர்ந்த கொளுத்த ஒரு கன்று அடிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம் ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் அவருடைய சரீரம் விசுவாசிகளாகிய கீழ்ப்படைந்த விசுவா மக்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்படுகிறது ஏ சொன்னார் யோவான் ஆறு நாற்பத்தெட்டில் நான் ஜீவ அப்பம் ஏ இந்த அப்பத்தை புசித்து என் ரத்தத்தில் பானு பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு மாபெரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இடத்துல அடிமையாகிய தானியல் நின்றபோது அவனுக்கு ராஜாவின் போஜனத்தில் ஒரு பங்கு கிடைத்தது என்று தானியல் ஒன்று பத்தில் வாசிக்கிறான் நண்பர்களே இன்றைக்கு அந்த இளைய குமாரன் தான் பாவு என்று திரும்பிய போது அவன் தேவனுடைய அதிகாரத்தை பிள்ளையாயிருக்கும்படி பெற்றுக்கொண்டது போல அந்த தகப்பனுடைய அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அவன் திரும்பி வந்த போது அவனுக்கு சமாதான கிடைத்தது நீதியின் உடை கிடைத்தது அதிகாரத்தின் மோந்திரம் கிடைத்தது ஆயத்தம் என்ற பாதரட்சி கிடைத்தது விலை உயர்ந்த சிறந்த ஆகாரம் கிடைத்தது கிறிஸ்தவர்களாகி நாம் தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே இதற்கொத்த ஈவுகளை இன்றைக்கும் பெற்றுக்கொள்கிறோம் அதனால் தான் ஏ சொன்னார் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவண்டி பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த அதிகாரத்தை நாம் எங்கே பெறுகிறோம் பாவ மன்னிப்பில் பாவ மன்னிப்பாகிய இந்த அதிகாரத்தை நாம் எங்கே பெறுகிறோம் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் போது சுவிசேஷத்துக்கு நாம் எங்கே கீழ்ப்படுகிறோம் ஞானஸ்தானத்தில் ஞானஸ்தானம் பெற்ற மக்கள் கிறிஸ்தவனுடைய வசனங்களை கை கொள்ளும்போது அதன்படி நடக்கும்போது அதன்படி வாழும்போது அவர்கள் தேவன்றி பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறாங்க அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற மனிதன் புதிய சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிறான் நாம் ஆவினாலே தேவனுடைய பிள்ளைகளாக நடக்கிறோம் என்று ஆவியான நம்முடைய ஆவியோட சாட்சி எடுகிறார் என்று வாசிக்கிறோம் நண்பர்கள் இந்த காலையில் அவருடைய பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார் அந்த அதிகாரம் அந்த மனிதனுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த ஓமையின் மூலமாக கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த காலையில் நீங்கள் எழுந்த உங்களுடைய உணர்வுக்கும் இப்பொழுது வசனத்தை கேட்ட உங்கள் உணர்வுக்கும் இடையில் உங்களை எண்ணி பாருங்கள் நீங்கள் வசனத்தின்படி வாழ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் போது விசுவாசம் உழவுலா கீழ்ப்படியும் போது தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் எ கிறிஸ்டியன் ஹூ ரிசீவ்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் காட் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை பூமியில் அவன் தரித்து கொள்ளாமல் மனம் புதிதாகிறதுனாலே அனுதினமும் மாற்றம் அடைகிறான் அப்படிப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக மீண்டும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற புதிய ஏற்பாடு வசனத்திலே அதிகாரத்தோடு போதிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த காலையில் நீங்கள் தேவனிடத்திலே திரும்பும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய வார்த்தை நெடத்தில் திரும்பும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் கத்திராகி ஏசு கிறிஸ்துடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஜபம் செய்வோம் பருசுத்து நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே அந்த இளைய குமாரனுக்கு அவன் பாவி என்று உணர்ந்த போது ஆண்டவரே அந்த தகப்பனுடைய வீட்டிலே பிள்ளையாக இருக்கும்படி அவனுக்கு உறவுகள் புதுப்பிக்கப்பட்டது போல நாங்களும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி எங்களுடைய உறவுகளை புதுப்பித்து முது பிள்ளைகளாய் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்திடலும் ஆண்டவரும் கத்திரும் இரட்சிகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டறலும் பரிசு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே ஆம திருமறை நேர நேர்களுக்கு ஆண்டவரேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துக்கள் வேதாமத்தை மட்டுமே நம்புவோம் என்ற தலைப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்திகள் உங்கள் இருதயத்துக்கு ஒரு ஔஷதமாக வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பிரிமானே மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் தேவ தயவு நம்மை குணப்படும்படி தேவனிடத்திலே மனம் திரும்பும்படி நமக்கு உதவி செய்கிறது இன்று தன் தகுப்பனை விட்டு பிரிந்து போன அந்த இளைய மகன் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பாடுகள் பட்டு மீண்டும் மனம் திரும்பி தன் தகுப்பனத்துக்கு வரும்போது அவனுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை பற்றி நாம் படித்தோம் அதுபோல் ஒரு பாவியாகிய மனுஷன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து உலகத்தின் இழிவான நிலையிலிருந்து தேவனை நோக்கி ஒரு உன்னத நிலைக்கு வரும்பொழுது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி ஒப்பிட்டு பார்த்தோம்